தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் பாண்டு ராஜனை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பாண்டுராஜன் ஒருநாள் காட்டில் வேட்டையாடும்போது அங்கே மான்கள் உருவம் கொண்டு ஒரு ரிஷியும் அவர் மனைவியும் விளையாடி கொண்டிருந்தார்கள் மான் என்று எண்ணி பாண்டு அந்த ரிஷியின் மேல் அம்பு யைதான் ரிஷி இறந்து விட்டார் அந்த ரிஷி உயிர் நீங்கும் தருவாயில் பாண்டுவை சபித்து விட்டார் பாதகனே உன் மனைவிடன் நீ கலந்தால் தற்சடம் உனக்கு மரணம் உண்டாகும் என்று பாண்டு மகாராஜன் ரிஷினால் சாபம் விதைக்கப்பட்டான் இந்த தண்டனை பெற்ற பாண்டு மனமுடைந்து போனவனாய் பீஷ்மனிடம் மிதிரும் ராஜ மரி பரிபாணத்தை ஒப்படைத்துவிட்டு தன் மனைவிகளான அழைத்து கொண்டு வனத்திற்கு போய்விட்டான் அங்கே பிரம்மச்சாரி விரதம் பூண்டு வசித்து வந்தான் சந்ததி இல்லாமல் உயிர் நீந்துவிடக்கூடாது என்ற பாண்டுராஜனுடைய வேண்டுகோளின் மேல் குந்தியும் மாந்திரியும் துருவாசரிஷி உபதேசித்த மந்திரத்தின் மூலமாக தியாகர்களை வேண்டிக் கொண்டு பஞ்ச பாண்டவர்களை பெற்றார்கள் இவர்கள் வனத்திலே பிறந்து வனத்திலே தபஸ்திகளுடையே வளர்ந்து வந்தார்கள் மனைவிகளுடனும் புத்திரர்களுடன் பாண்டராஜன் பல ஆண்டுகள் வனத்தில் வசித்து வந்தான் ஒரு நாள் வசந்த காலத்தில் அரசனும் மாந்திரியும் பூவும் கொடியும் பறவையும் பிராணிகளும் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருந்த துயரத்தை மறந்தார்கள் இயற்கை வேகத்தில் இழுக்கப்பட்டு புத்தி தடுமாறி போய் அவள் தடுத்தும் கேட்காமல் மதி மயங்கி போய் அரசன் மந்திரியுடன் கலந்தான் உடனே ரிஷின் சாபத்தின்படி உயிர்நீத்தான் அரசன் மரணத்திற்கு தான் காரணமானதை நினைத்து மாந்திரி துக்கம் பொறுக்க பாண்டுவை தகனம் செய்யும் காலத்தில் தானும் எரியும் சிறையில் விழுந்து மாண்டாள் வனத்தில் இருந்த ரிஷிகள் தீராத துக்கத்தில் மூழ்கிக் கிடந்த குந்திதேவையும் பாண்டவர்களையும் அஷ்னாபுரத்திற்கு அழைத்து கொண்டு போய் பீஷ்மரிடம் ஒப்படைத்தார்கள் அப்போது யுஷரனுக்கு வயது பதினாறு பாண்டராஜன் வனத்தில் உயிர்நீத்ததை ரிஷிகள் அஷ்னாபுரம் வந்து சொன்னதும் நாடு முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்தது விதிரனும் பீஷ்மரும் வியாசரும் திருராசனும் மற்ற பந்துகளும் முறைப்படி சிராந்தம் செய்தார்கள் நகரத்திலும் கிராமங்களில் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பந்து இறந்ததை போல் கருகி கொண்டார்கள் பாட்டியர் சத்தியவதிக்கு வியாசர் சொன்னார் நடந்து போன காலம் சுகமாகவே முடிந்தது வருங்காலம் மிகவும் துக்ககரமாக இருக்கப் போகிறது பூமிக்கு வளமானம் தீர்ந்துவிட்டது வஞ்சகமும் பல வகை பாவங்களும் நிறைந்த காலம் வரப்போகிறது கஷ்டமான காலத்தை நீ உன் கண்ணால் பார்க்க வேண்டாம் நகரத்தை விட்டு விலகி போய் தபோவனத்தில் வாசம் செய்வதே மேலானது இவ்வாறு வியாசர் சொன்னதை சத்தியவதி அங்கீகரித்து அம்பிகை அம்பாலியை இருவரையும் கூட அழைத்து கொண்டு மனம் சென்றால் அங்கே தபஸ்திகளாக கொஞ்ச காலம் கழித்துவிட்டு குளத்தில் நடக்கப் போகும் அநியாயங்களை பாராமல் இந்த மூன்று மூதாட்டிகளும் மேலுலகம் சென்றார்கள் இதுதான் மகாபாரதத்தில் பாண்டவர் கதையை கதையாகும் நன்றி வணக்கம்